ிாத்தய தோத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமு நூஸ் மிதி ராஜசா ஜுணவ் தாம भगवान श्री குணங்களை பற்றி பண்ற உபதேசத்தை இந்த ஸ்லோகத்தோடு பூர்த்தி பண்றார் குணங்களுடைய பெயர்கள் உபதேசிக்கப்பட்டன அவைகள் எப்படி ஜீவாத்மாவை சரீரத்திலே பந்தப்படுத்துகிறது என்று உபதேசம் பண்ணினார் பிறகு குணங்களை அறிந்து கொள்வதற்கான அடையாளத்தை சொன்னார் லிங்கம் குணலிங்கம்னு பார்த்தோம் அதை பிறகு குணங்களுடைய கதி எந்த குணங்கள் மேலோங்கி இருக்கும் பொழுது மரணம் அடைகிறோமோ அதனுடைய கத்தியை சொன்னார் அதைத்தான் திரும்பவும் இங்கே முடிக்கிறபோது சொல்கிறார் மனசில் பதியணுங்கிறதுக்காக அப்புறம் குணங்களுடைய பிரயோஜனம் பலனை சொன்னார் திரும்ப திரும்ப மனசில் பதிய வைக்கிறதுக்காக அதாவது சத்வகுணத்தை நாம் கடைபிடிக்கணும் நம்முடைய முயற்சியை பயன்படுத்தி சத்வகுணத்தில் நாம் ஸ்திரமாக இருக்கணும் தமோகுணத்தை ரஜோகுணத்தினால் ஜெயிச்சு ரஜோகுணத்தை சத்வகுணத்தினால் ஜெயிக்கணும் தமோகுணம்ங்கிறது சோம்பேறித்தனம் அதை ஜெயிக்கிறதுக்கு நாம் தர்மானுஷ்டானம் ஈஸ்வரபக்தி கர்மயோகம் எல்லாம் பண்ணி அந்த ரஜோகுணத்தை விற்தி பண்ணி தமோகுணத்தை ஜெயிக்கணும் பிறகு பகவானை தியானம் பண்ணி ரஜோகுணத்தையும் கட்டுப்படுத்தி பிறகு மனசை ஒருமுகப்படுத்தி வேதாந்த சாஸ்திரத்தை படித்து சத்வகுணத்தையும் ஜெயிக்கணும் இதுதான் ஆன்மீக வாழ்க்கை ஆக இரஜோகுணத்தால் தமோகுணத்தையும் சத்வகுணத்தினால் இரஜோகுணத்தையும் பிறகு குணாதீத பிரம்மஸ்வரூப ஞானத்தினால் சத்வகுண அத்தீதனாகவும் தன்னை உணர வேண்டும் இதுதான் பல நமக்கு உபதேசம் கீதை பண்ணுகிறது இந்த ஸ்லோகத்தில் பகவான் பூர்த்தி பண்ணுற போது இப்படி சொல்கிறார் சத்வஸ்தாக ஊர்தங்கம் கச்சந்தி சத்வகுணத்திலே மேலோங்கி இருப்பவர்கள் சத்வகுணத்தை மேலோங்க செய்து கொண்டவர்கள் ஏன்னா நம்ம குணத்தை முயற்சியினால மாற்றலாம் நம்முடைய பிறப்பையோ சூழ்நிலையோ மாற்றுறது கடினம் ஆனால் நம்முடைய குணத்தை நல்ல மனோபாவத்தோடு நாம் உயர்த்தலாம் அதற்கும் சத் சூழ்நிலை தேவைதான் ஆகவே நாம குணத்துல உயரணுங்கிறத நாம எப்பவுமே மனசுல ஆழமா சொல்லிக்கணும் அந்த ஆட்டோசஜஷன் செல்ஃப் ஹிப்னாட்டிசம்லாம் சொல்றோம் இல்லையா அப்படி பண்ணணும் அது ஆக சத்துவகுணத்தில் மேலோங்கி இருப்பவர்கள் ஊர்துவம் தேவ சரீரத்தை அடைகிறார்கள் ஊர்துவம்னா மேலே செல்கிறார்கள்னு அர்த்தம் இந்த மனுஷரீரத்தை விட உயர்ந்த சரீரம் அப்படின்னு அர்த்தம் தேவசரீரத்தை அடைகிறார்கள் ராஜசாகா மத்தியே திஷ்டந்தி ரஜோகுணத்திலே இருப்பவர்கள் இறந்தால் அவர்கள் மீண்டும் மனுஷரீரம் எடுக்கிறார்கள் மறுபடியும் இந்த கர்மத்தை செய்யக்கூடிய மனுஷரீரத்தை எடுப்பார்கள் பிறகு அந்த ரஜோகுணத்தையும் வென்று சத்துவகுணத்தை நிலை பெறுவார்கள் என்று நாம் புரிந்து ய குண வித்தா ஜ கீழான இந்த தமோ குணத்தை ஜகன்யகுணம் இங்க பகவான் எப்பவும் சோம்பேறியாகவே யார் சொல்றதையும் கேட்காம சமூகத்தை எப்ப பார்த்தாலும் நிந்தன பண்ணிண்டு பிறருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு சாஸ்திரத்துல ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு நன்றாக சாஸ்திரத்தை படிக்கிறது புண்ணிய காரியங்களை செய்யறதன் மூலம் அறிவாளிகளுக்கு காலம் செல்கிறது அப்புறம் கவலைப்படுறது இன்னொருத்தருக்கு கவலையை கொடுக்கறது கலகமூட்டுறது தூங்கிறது இதனால் முட்டாள்களுக்கு காலம் செல்லுகிறதுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது காவ்யசாஸ்திர வினோதேன காலோகச்சதி தீமதாம் வியசனேனத்து மூர்க்கானாம் நித்ரையா கலகேனவா அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஆகவே தமோகுணத்தில் இருக்கின்றவர்கள் மனுஷ சரீரம் எடுக்க மாட்டார்கள் கீழான மிருக சரீரம் பசுபக்ஷி சரீரங்களை எடுத்து அந்த சரீரத்துக்குள்ள இருந்து துன்பப்படுவார்கள் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் ஜகன்யகுணவஸ்தாக தாமசாகா ஜகன்யகுண ஜகன்யகுணம்னு சொன்னால் கீழான குணங்கள்னு அர்த்தம் தாமசாகாங்கிறது இருக்கு இந்த ஸ்லோகத்தில் தமோகுணத்திலே இருக்கக்கூடியவர்கள் கீழான குணங்களை எல்லாம் வெளிப்படுத்தி அதோகச்சந்தி அதோ கமனம்னு சொன்னால் பசுபக்ஷி மிருக சரீரங்களையெல்லாம் எடுக்கிறது அந்த நிலைக்கு செல்வார்கள் ஆகவே சத்துவகுணத்திலே மேலோங்கியவர்கள் மேலே செல்வார்கள் ரஜோகுணத்திலே இருப்பவர்கள் நடுநிலையிலே நிற்பார்கள் தமோகுணத்தை உடையவர்கள் கீழான நிலைக்கு செல்வார்கள்னு இருக்குது நாம் அதை செல்வார்கள் இருப்பார்கள்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா தேவசரீரம் மனுஷரீரம் மிருக சரீரம் இவற்றை எடுப்பார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதுவே இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இப்பொழுது இந்த குணங்களை பற்றின விஷயங்கள் எல்லாம் நிறைவு பெறுகிறது பத்தொன்பது இருபதாவது ஸ்லோகத்திலே குணாதீத்த ஸ்வரூபத்தை பிரம்மத்தை பற்றி உபதேசம் பண்ண போகிறார் நாளைக்கு படிக்கலாம்